தமிழிசை சென்னை வணக்கம் சென்னை தமிழ்ச்சி சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தர்மபுரம் திரு பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் உழந்த நன்றியையும் வணக்கத்தையும் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை திருவாளர் எஸ் என் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர்கள் விளக்கியேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் ஆங்காங்கே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எப்படி நாம் ஒழுக வேண்டும் நித்திய கர்மானுஷ்டானங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது அதிலே ஒன்றுதான் முதலே நான் சொன்ன திருப்பாடல் பூவனூர் புனிதன் திருநாம்தான் இருக்கிற சொல்லும் போது அவன் புனிதம் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா அதை நாம கவனிக்க வேணும் இல்லையா ஆமா அந்த புனிதனுடைய திருநாமம் ஐந்தெடுத்து நூறு நூறாயிரம் நன்னினார் நம்ம சைவ சமயத்து சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவையாவது நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு சலுகையாக பதினோரு தடவையாவது சொல்லிவிடு இந்த சலுகையை நம்ம சட்டமாக்கி விடக்கூடாது அந்த மனிதன் அதுலயும் சைவன் என்று நாம ஒரு கோடி தடவை நீ சொ நூறு நூறாயிரம் நண்டினார் அப்படி நீ செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்தாண்டே சொல்றார் சுவாமி பாவமாயின பாரி பறையவே இந்த பாவமாயினருக்கு அப்புறமா கமா போட்ட கூடாது கமா போட்டோம்னா என்ன அர்த்தம் ஆயிடும் புனிதன் திரு நாம்தான் நன்னினார் பாவமாயின அப்படின்னு முடிஞ்சு போவோம் இல்லையா தப்பு கமாவோ புல்ஸ்டாபோ எதுவும் போடக்கூடாது பாவமாயின பாரிப்பறையவே அங்கதான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டே ஆனால் உன்னுடைய பாவம் எல்லாம் பறைந்துவிடும் அழிந்து விடும் என்பது ஒண்ணு இரண்டாவது இன்னொன்னு சொல்றார் தேவர் கோவிலும் செல்வர்களாவரே தேவேந்திரனுடைய செல்வம் என்ன இருக்க அது உனக்கு கிடைக்கும் அதுதான் அப்பர்சாமியுடைய எண்ணம் பூவனூர் புனிதன் திரு நாமம்தான் நாவின் நூறு நூறாயிரம் ஒரு நாள் கோடி தடவை சொல்ல முடியாது ஆயிரம் சொல்லலாம் சில பேர் காலையில் ஆயிரம் மாலையில் ஆயிரமும் சொல்றவர்கள் உண்டு சொல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு என்பதும் நாம என்ன வேண்டிய ஒன்று ஆக என்ன கேட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் சொல்லிவிடுறேன் அப்படி சொல்லிவிட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்குடியில போய் முடியும் பொழுது போதாவது செல்வர்கள் இல்லாட்டி போனா நமக்கு வேண்டிய அளவுக்கு கிடைத்தாலே போருமானது அல்லவா இந்த நீதியை அப்பர் சுவாமிகள் நமக்கு சொல்ல தவறவில்லை ஏன் எப்படி சொல்றார் பனிமலர் கோதை மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் ஆக என்ன அர்த்தம் பாலனாக இருக்கும் கூட நீ குறிக்கோளாக இருந்த இருக்க முடியும் இல்லறத்துல ஈடுபட்டு அந்த தொல்லை குடும்பத்துல நீ இருக்கும் போது கூட நீ சொல்ல முடியும் மெலிவோடு நீ வயதான காலத்துல கூட நீ சொல்ல முடியும் உனக்கு இருக்குமே ஆனால் எப்படியாவது நீ சொல்லி விடுவாய் அவ்வளவுதான் என்னை சொல்லுகிறேன் நான் இன்னைக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சேன் பஞ்சாட்சரம்லாம் சொல்லிவிட்டு பூஜை பண்ணுவோமா அப்படின்னு எண்ணினேன் பேருந்துச்சு போயாகணும் என்ன செய்யறதுன்னு பார்த்தேன் பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு அரை மணி நேரம் மிச்சம் ஆயிரத்தி சொல்லிவிட்டேன் ஆகிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் எப்படியாவது சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு உறுதிப்படுத்தீங்களா அதுதான் வேண்டியது மனம் உண்டேல் மார்க்கம் உண்டு அவ்வளவுதான் ஆக நாம் அதை சொல்லிவிட்டமையானால் இது இன்னொரு இடத்துல அப்படிங்கிற ஊர்ல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் சுவாமி அறிவிலராயினும் அவனுக்கு ஒன்னும் தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை ஓதி அஞ்சலத்தும் உணர்வார்கள் அந்த அஞ்சலத்தை உணர்ந்து விடு அல்லது சொல்லிவிடு சொல்லிவிட்டியே ஆனால் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செடுத்தும் உணர்வார்க்கு வேதமின்றி அவர் அவர் உள்ளே மாதும் தாமும் மகிழ்வருமார் பேரர் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய உள்ளத்திலே அவன் வந்து தேவியோடு மகிழ்ச்சியோடு இருப்பான் ஆமா அவன் உள்ளத்துல வந்து மகிழ்ச்சியாக இருந்தான் நமச்சிவாய வாழ்க்கை என்பது நியதி சிவபுராணத்தை நமச்சிவாய வாழ்க நமச்சி வாழ்க்கை தடவை சொல்லிவிட்டான் சரியா போச்சு இல்லையா ஆமா நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க்க சொல்லும் போது வாழ்க்கை திருப்பி சொல்லிவிட்டான் நம்ம வாழ்வு கடைத்தேறிவிடும் அது அவன் நம்ம உள்ள மகிழ்ச்சியாக இருந்தானே ஆனால் நமக்கு மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் கிடையாது என்பதுதான் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த அறவுரையை நமக்கு அவர்கள் சொல்ல தவறவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று வைத்துக் இப்பொழுது நாம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாற்றை நோக்கி கொண்டிருக்கிறோம் நான் போன மாதம் சொன்னேன் அவர் கைலாயத்தில் இருந்தவர் கைலாயத்தில் ஒரு சிவன் தன்னுடைய திருவுருவத்தை படிமக்கத்தில் படிமக்களத்தில் பார்த்தான் படிமக்களம் என்பதுதான் கண்ணாடி ஆதி கண்ணாடி கிடையாது நல்ல ஒரு உலோகத்தை நல்ல விளக்கி விட்டால் அதுல மூஞ்சி தெரியும் அல்லவா இப்பவும் கூட எவர் பாத்திரம் இருக்கு பாருங்க வெளியிலையும் தெரியும் அப்படி எல்லா பாத்திரத்திலையும் தெரியும் நன்றாக விளக்கி விட்டால் அதுக்கு படிமக்களம்னு வேறு அதுல பார்த்தான் சிவன் அந்த அழகான உருவம் சிவனுடைய திருவுருவம் ஏ சுந்தரம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில் இருந்த நிலை நான் உங்களுக்கு போன மாதம் நினைவுட்டேன் அந்த சுந்தரம் வந்து இருந்தது அந்த சுந்தரத்துக்கு என்ன வேலை அவருக்கு சுந்தரம் என்றுதான் பேரு இந்த ஆலகால விஷயம் வந்த போது அவர் எடுத்துக்கொண்டு வந்து சிவனுக்கு கொடுத்தார் திருமாலும் பிரமனும் தேவர்களும் பயந்து ஓடினார்கள் இவர் எடுத்துக்கிட்டு வந்தார் அத என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா திருமாலும் பிரமனும் பயந்து ஓடினால் இவர் போய் சர்வசாதாரமாக தூக்கிட்டு வந்துட்டார் என்ன அர்த்தம் இல்லையா அன்னையில இருந்து ஆலகால ஆலால சுந்தரன் என்று கைலாயமலையில இருந்தார் சிவனுக்கு மலர் கொய்ய போனார் தேவிக்கு இருக்கிற அடியார்கள் ரெண்டு பேர் அங்கே வந்தார்கள் அவர்களுக்கு பேர் அனிந்திதி கமலினி கமலினி என்று பேர் அவர்கள் இரண்டு பேரையும் இவர் பார்த்து விருப்பப்பட்டார் பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று நினைத்து தன்னுடைய பார்வையை மாற்றி கொண்டார் அந்த பெண்களும் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள் விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார்கள் ஆக சிவன் சந்நிதிக்கு போனார் சுந்தரமு சுந்தரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட போதே இவருக்கு நடுங்கி போச்சு ஐயோ நாம் செய்த தவறு அவருக்கு தெரிந்து விட்டது என்று எண்ணுகிறார் எல்லா உயிரிலும் அவனுக்கு தெரியாதான்னு இதை சொல்லியா தெரியணும் தேவையில்லை இங்கே வா உனக்கு விருப்பப்பட்ட பெண்களோடு நீ பூமியில போய் இருந்து அனுபவி என்று சொன்ன போது இவர் நடுங்கினார் நானா இருந்த சொல்லியிருப்பேன் பரவாயில்லை பூமியில போன ஒன்னுக்கு ரெண்டு கிடைக்குது சந்தோஷம் போயிட்டு வரன் சாமி டாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் சுவாமி வேண்டாம் அப்படின்னு கதர்றார் அந்த பெண்களை பார்த்தார் அம்பிகை நீ விருப்பட்டுியா பூமிக்கு போ அவனோடு இருந்துவிட்டு திரும்பி வரலாம் என்று சொல்கிறார் அவர்களும் கலங்கிறார்கள் இந்த மூன்று பேரும் திரும்பி பூமியிலே வந்து பிறக்கிறார்கள் இப்படி தவறு என்று சுந்தர பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று சுந்தரரும் நினைத்தார் அந்த பெண்கள் இவரை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் எண்ணினார்கள் சிவனும் எண்ணினார் உமய பார்வதி எண்ணினார்கள் இந்த கதையை சொல்ல வந்த தெய்வ சேக்கிரார் பெருமான் தீர்ப்பு என்ன என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் அது தவறில்லை என்று அவர் சொல்லிவிட்டார் ஏன் அப்படின்னு கேட்டா சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருத்தொண்ட தொகை தான் ஆதாரம் பெரிய புராணத்து அல்லவா ஆமா திருத்தொண்ட தொகையில இருக்கிற அறுபத்தி மூன்று நயன்மார்களுடைய கதையைத்தான் தெய்வ சேர்க்கமான் எழுதி வைத்தார் மூலப்பொருள் கொடுத்தவனை தவறு சொல்லலாமா சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன் ஒரு வீட்டுக்காரன் தவறு செய்கிறான் அப்படின்னு சொன்னா தலைவியாக இருக்கிறவள் தவறு என்று சொல்லக்கூடாது என் வீட்டுக்காரர் ஆயிரம் கொஞ்சம் மயக்கமா வருவார் அப்படின்னு தான் தவறே இல்ல இல்ல பாட்டில் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லக்கூடாது ஆமா நீங்க நினைக்கிறான் அப்ப தவறை சொல்லக்கூடாதான் தவறு தான் ஆனா சொல்லுகிற தினுசு அப்படி அல்லவா ஆமா ஆக இவர் என்ன பண்ணுகிறார் தெய்வ சேக்கிலார் பெருமான் தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினான் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார் இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லும் போது அந்த தீதில்லாத தொகை என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிலார் பெருமான் நீங்க நினைக்க கூடாது தனக்கு மூலப்பொருள் கொடுத்தாலும் கிடையாது நாயன்மார்களுடைய கதை அறுபத்து நாயன்மார்கள் சிவனே ஒப்பார்கள் அதனாலதான் கோயில்ல அறுபத்து நாயன்மார்களை நாம இப்பவும் எழுந்த பண்ணி வணங்குறோம் திருவிழாவிலே கூட அறுபத்து மூன்று தான் மிக ஒசத்தி மயிலாப்பூர்ல இல்லையா ஐந்தாம் திருவிழா தேர் திருவிழா இதையெல்லாம் விட மிக கூட்டம் நிறைய கொடுக்கிறது எதற்கு அப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி மூவருக்கு தான் ஆனா போறவங்கிறது அது ஒரு சந்தேகம் தான் அது அப்புறமா பாத்துக்கணும் ஆக அது ஏதோ சடங்காக போய்விட்டது சரிய விட்டுருவோம் ஆக அந்த விழா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக அறுபத்தி நாயன்மார்களுக்கு அவ்வளவு பெருமை நமக்கு உண்டு நால்வர் பெருமக்களோடு அறுபத்து மூவர்களையும் நாம கடவுளோடு எண்ணி கோயில் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முதல்ல வணக்கம் சொல்லியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சைவனாக பிறந்தவன் தினந்தோறும் இந்த அறுபத்து மூன்று பெயரை அதாவது திருத்தொண்ட தொகையை ஓத வேண்டும் என்பது நியதி அந்த நியதியிலிருந்து நான் தவறுவதே கிடையாது திருத்தொண்ட தொகை சொல்லாத நாளே கிடையாது என்னிடம் நீங்க என்னடா இருக்கு என்ன வேலை மாந்திருப்போம் இருக்கு ஆயிரத்தி எட்டு சொல்லுவாங்க திருத்தொண்ட தொகை சொல்லுவாங்க எனக்கும் உங்களை போல வேலை இருக்கிறது முக்கியமான வேலை நான் இப்ப செய்து கொண்டிருக்கிறது தேவாரம் பூரா கேசத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டுகளாக அந்த வேலை தான் நான் இப்ப பெருசா செய்து கொண்டிருக்கிறேன் ஆமா உங்களுக்காக செய்து வச்சிருக்கேன் நீங்கெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கேசத்துக்கு மேல இந்த தேவார திருவாத்துக்கும் பாடி வச்சிருக்கேன் நான் இல்லையா அதை நான் ஒழுங்கு பண்றதுக்கே எனக்கு போடுது சரியா போயிடுது அதை உட்கார்ந்து எழுதி அதிச்சு எழுதி ஒரு இடத்துல வச்சுங்கோ நான் என்ன செய்யணும் போய் தீயானான் தீயன் சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது தீ அவன்கான் அப்படி நான் பிரிச்சாகணும் தீ கண்ணாண்ட ஒரு கமா நான் போட்டாத்தான் ரைட்டு இல்லையா ஆமா இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் வரும் அதை நான் ஒழுங்கு பண்றதுக்கு தான் எனக்கு பொழுது சரியாக இருக்கிறது இப்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்றேன் நீங்க எண்ணி விடாதீர்கள் தேவாரம் உங்களுக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் எனக்கு மாத்திரமா சொந்தம் கிடையாது சொல்லப்போனா உங்களுக்கு தான் முக்கியமாக சொந்தம் இப்ப திருவாக்கம் பூரா பாடி கன்னியாகுமந்த தேவாரம் பூரா பாடிவிட்டேன் சுந்தர தேவாரம் பூரா பாடிவிட்டேன் திருநாவுக்கரசர் தேவாரம் எழுபத்தி ஆறு காச்டு நாற்பத்தி மூணு பாடிவிட்டேன் முப்பது வெளியே வந்து என்னுடைய வருமானத்தை எல்லாம் குறைத்துக் அந்த வேலையை செய்கிறேன் நிச்சயமாக ஆமா யாருக்கும் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இது இந்த சந்தர்ப்பத்தை நான் அழுவ விடுவேனோ விடக்கூடாது அந்த வேலை எனக்கு இருக்கிறது வேலை இருக்கும் போதும் நான் இதை செய்துகிட்டு இருக்கேன்லாத திருத்தொண்ட தொகை என்ற சொல் பகுதியை நாம் இப்பொழுது பாடி பார்ப்போம் அடியார் அடியேன சுந்தர தேவாசிரிய மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே நூற்றுக்கால் மண்டபம் ஆயிரக்கால் மண்டபம் சிதம்பரத்தில் இருக்கிறது அந்த மண்டபத்திலே தான் மார்கழி மாதமும் ஆனி மாதமும் நடராஜ பெருமான் அபிஷேகம் செய்து கொள்கிறார் ஆமா அந்த மண்டபத்தில் அமர்ந்துதான் தெய்வ சேக்கிரார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதினார் என்பது வரலாறு அப்படி திருவாரூரில் இருக்கிற மண்டபத்துக்கு பேர் தேவாசிரிய மண்டபம்னு பேர் அதுல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அமர்ந்திருந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அடியார்களுக்கு எல்லாம் அடியனாக ஆவது எப்போதோ என்று எண்ணிக்கொண்டு கொஞ்சம் வணங்காமல் அப்படி போனார் ஒரு அடியார் பார்த்தார் அறுபத்தி நாயன்மார்களை வணங்காமல் போகிறான் சிவன் இவனை ஆட்கொண்டதுனால தானே எப்படி அப்படின்னு அவர் சொன்னார் உள்ளமெல்லாம் நடுங்கி போச்சு மூன்று நாயன்களை பாடணும் நான் என்ன செய்வேன் திருவாரூர் சிவன் அடி எடுத்து கொடுத்தான் ரெண்டு இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு சொன்னார் அவருக்கு அவருக்கு அடி எடுத்து கொடுத்ததும் அவருக்கு வருது பணம் கொடுத்ததும் ரெண்டு கண்ணு போனதும் ரெண்டு சொல்லிட்டே போனார் திருவாரூருக்கு அடியேன் சொல்லிவிட்டான் ஆக இந்த வரியை சொன்னது யாரு புத்தகத்திலேயே பார்த்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதி இருக்கும் ஆனா புராணப்படி பார்த்தால் இந்த பாதி வரி திருவாரூர் சிவன் சொன்னது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் தீட்சிதர்கள் நம்பி மூவாயிரம் பேர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது இப்ப இல்ல இப்ப வந்து நூத்தி இருபது குடும்பமும் என்னம்தான் இருக்கிறது அப்ப மூவாயிரம் குடும்பம் என்று சொல்லுவார்கள் இருபது குடும்பமும் கூட அந்த நடராஜ பெருமான போட்டுக்கிட்டு நடராஜாவை பூசை பண்றாங்க காரணம் என்ன அவனை நம்பி இருக்கிறார்கள் அவன் காப்பாத்துகிறான் ஆமா நிச்சயமாக ஒரு கோயில் ரெண்டு குருக்கள் மூணு குருக்களுக்கு மேல இருக்க மாட்டார்கள் அந்த கோயில் இருபது பேர் இருக்கான் அந்த கோயில அப்படி காப்பாத்தி கொண்டு அவர்கள் காவல்காரனு ஒருத்தன் வைக்கிறது இல்லையா ராத்திர சாமியை பாதுகாக்கிறதுக்கு காவல்காரன் வைக்கிறது வழக்கம் கிடையாது அவர்களுக்குள்ளேயே முறை அவர்கள் தான் இருந்து அதனை காப்பாற்றி கொள்ளுவார்கள் இதனை சொல்லும் போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னால சொல்லுகிறார் அந்த சுவாமிக்கு நேரத்தோடு அந்த பூசை நடக்கும் அதை முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு மூர்த்தி எண்ணப்பட்டானை அப்படின்னு எழுதி வைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக கட்டிக்காரர்கள் அந்த இப்ப இருக்கிற நூத்தி பேரும் கூட அதை சொல்லும் அடியார்ன்னு ஒருத்தர் அவருக்கு பேரே என்னன்னு தெரியாது புராணத்திலையும் கிடையாது திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் என்றே சொல்லி கொண்டிருந்தார் மனைவி ஒரு சாமத்தினாலும் அப்படின்ட்டார் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா பதினெட்டு வயசு இருபது வயசுல இருக்க ஒருத்தன் சொல்ல முடியுமா இந்த வாரியார் சொல்லும் எனக்கு நான் நல்லா கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கு எண்பது வயசு கிழவன் ஒருத்தன் தெருவுல ஒட்டியிருக்கிற வால் போஸ்டரை பார்த்து புதுசா வந்த நடிகை இவரதானா அப்படின்னு பார்த்துட்டு நின்றாராம் எண்பது வயசு உள்ள கிழவன் பார்த்துட்டு நிக்கிறான் பதினெட்டு வயசு ஒருத்தர் அவர் மாதரார்களை மனத்தினாலும் தீண்டேன் என்று சொன்னாரே இத பட்டினத்தடிகள் சொல்லும் போது இந்த திருநீலகண்டரை ஆமா திருநீல கண்டத்து வருகிறார் ஒழுக்கமாக இருந்தார் சத்தியம் தவறாமல் இருந்தார் திருநீல கண்ட மந்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தார் சிவன் அவன் அவர் திருவூட்டுக்கு வந்தான் அல்லவா ஆமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நாமளும் அப்படி இருந்தா சிவன் நம்ம வீட்டுக்கு வருவான்னு அர்த்தம் ஒரு வணிகர் அவர் என்ன பண்ணுவார் யார் எதை கேட்டாலும் ஐயா இந்த டப்பா வேணும் எடுத்துக்கோ இந்த பொத்தனை வேணும் எடுத்துக்கோ இந்த துண்டு வேணும் எடுத்துக்கோ நாமெல்லாம் சொல்லிதான் பழக்கம் படியில துட்டு இருக்கும் பிச்சைகாரன் வந்து கேட்டா இல்ல போடுக்க இஷ்டம் இல்லை நம்ம சொல்ல மாட்டோம் சொல்லுவோம் அவர் எதை கேட்டாலும் கொடுத்துருவர் அத சொல்லும் போது என்ன சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு வழியே ஒரு நாள் சிவனே வந்தாங்க கொடுத்துருமே நான் உன்ன குற தருவேன் நிச்சயமாக நிச்சயமா சத்தியமா சத்தியமா கேட்டா குடுப்பியா கொடுத்துருவேன் உன் மனைவியை குடு கேட்ட சந்தோஷம் ஐயாத்தூர்ல வந்து என் வீட்டில் ஒருத்தர் அப்படி ஒரு சாமியார் கேட்டா நான் என்ன பண்ணிருப்பேன் நீங்க தான் என்ன பண்ணிருப்பீங்க கன்னத்துல காதல் அட்டி அட்டின்னு அடிச்சு ஊர் எல்லாம் தாண்டி கொண்டே விட்டு வந்துருவீங்க நானும் அப்படித்தான் செய்வேன் நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க ஆனா அவர் அப்படி சொன்னாரா இல்ல ஏன் சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான் சரி மனைவிய கூப்பிட்டார் பார்வதி இங்கவா இந்த சிவனடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன் சொன்னார் அந்த அம்மா முதல்ல கொஞ்சம் அப்படி கலங்கினா புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது அடிச்சது மாதிரி கொஞ்சம் மனசுல இருந்ததுக்கு அவருக்கு உரிமை உண்டு என்று நினைத்த பெண்கள் நான் என்ன சொல்லுவைக்காரா ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தவறுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஆமாட்டவன் ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டு தவறு அவளுக்கு அவருக்கு வேற கொடுத்துட்டான நீட் காட்டல ஆமா அந்த பார்வதி வந்து இந்த சிவனடியாரையும் கொடுக்கப்பட்டு விட்டார் அந்த மனைவி ரெண்டு பேரையும் கார்ல விழுந்து வணங்கினார் அவர் என்று புராணம் சொல்லுகிறது யார் எழுதி வச்சது தெய்வ சேர்க்கிறார் பெருமான் என்று சொல்லாமல் எதையும் கொடுத்ததுனாலே தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான் நாமளும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சிவனும் வீட்டுக்கு வருமா நம்ம இல்லே இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுனால கூட நம்ம வீட்டுக்கு கட்டி பாக்கிறது சொல்றேன் வைராக்கியத்துல ரெண்டு மூணு சொல்லுவாங்க புராண வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் மயான வை வைராக்கியம் சொல்லுவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அல்லவா இருப்பதை நாம் பார்த்துக் கொள்ளுவோம் நடப்பது நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் நம்மளை பொறுத்தது என்று விட்டுவிடுவோம் இல்லையே இல்லாத பூச பண்ணது ஆறே நாள் தான் நாளில் கண்ணிட நல்லேரு பட்டினத்தடிகள் ஆமா ஆறு நாள் பூஜை பண்ணினார் எத்தனையோ ஆண்டு பூச பண்ணினார் சிவகோசரியார் அவர் கனவுல போய் என்ன சொன்னார் தெரியுமா சிவன் சிவகோசரியாரே கண்ணப்பன் பூசை பண்ணுவது தப்பு என்று நீ நினைக்கிறீரா போது அவன் வாயில இருக்கிற இந்த ஊத்த பிடிச்ச பல்லு இருக்கு பாருங்க அவன் என்ன பிரஷ் போட்டா விளக்குனாரு இல்ல பல்லு விளக்கத்தான் தெரியுமா அவருக்கு கிடையாது அந்த அவனுடைய வாய் வந்து பொன் கலசம் அவனுடைய பிடிச்ச பற்கள் இருக்கு பாருங்கோச்சரியார்ட்ட சொல்றான் கனவுல போய் தூண் தண்ணி துப்புறாம்பார் இந்த மீசையில பட்டு இந்த தண்ணீர் மேல விழுகிறது இந்த மீசை இருக்கு பாருங்க அது தர்பயினும் இனியதும் இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அன்பு அன்பு கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பின் மாணிக்கவாதகர் மாணிக்கவாதகர் உருகிறார் இதை நினைச்சு ये धरती लिए नयूं आटंडई बन्ना परिस्थिति में महान करूणे सुनपोन नीरके सुख मनाए सो समझे கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கடியே கடவுரின் கலை அந்த நடிகார்புமடியே முருகனுக்கு ஒரு நாளை போவார்க்கும் कोंडर मरियाक मडिए mệnhये धर्मिये मरबडा न्ये बेकनडे कथा री नाल मडिवनाले रे अम्माया딕 चे प्रेमान कडी सारू मार मार பாடி ஒரு வரி சொல்டிய சொல்ல அடியார நமக்கு தெரியும் நாலாயிரம் பாடல்கள் இருக்கிறது அதுக்கு இந்த புத்தகத்துக்குத்தான் நாம இருபது ரூபா கொடுத்து வாங்குறோம் அந்த பாட்டுக்காந்த பணத்தை கொடுத்து வாங்குறோம் முடியுமா எத்தனையோ இலக்கியங்கள் வந்தன போயின வந்தன போயின வந்தன போயின ஆனா இதெல்லாம் நிலைத்திருக்கு பாத்தீங்களா ஆமா அந்த தெய்வீக தன்மைதான் அதற்கு காரணம் என்று நாம் எண்ணிக்கொள்ளும் நடிகார்க்கும்பியே வெறுநம்பி குலக்கரைதான் நடிகார்க்கும் அடிகேன் பெருமிடலை ஒரு நம்பி அடியார்க்கும் ஒரு பாதி வரி பாடி வைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலத்துக்கு அப்புறமா தான் அவர் தோன்றினார் யாரு அதற்கு அப்புறம் தான் அவர் அருள் பெற்றார் என்பது வரலாறு 63 நாயன்மார்களையும் சமயாச்சாரிய சுவாமிகள் சின்னவர் அவர் தான் வயசுல ஆனா அருள்ல பெரியவர் பெருமான் சொல்லும் போது சொல்லுவார் வேதனடி தடை சிவனடியே சிந்திக்கும் திருப்ப சிவஞானம் தவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலிஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் முதல்வன் அவன் தான் எழுதி வச்சு ஆனதுனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முழுசா வந்தவர்கள் பெரியவர்கள் என்று நாம எண்ணிவிடக் கூடாது வெள்ளத்தில எந்த பக்கமும் இனிக்கும் எந்த பக்கம் இனிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்லவா அது போல தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பெரியவர்கள் தான் என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம் இப்போ நம்பிதான் திருமூல நடிகார் மூவாயிரம் ஆண்டுகள் இருந்தார் என்று வரலார் ஏதோ ஒரு மேல்நாட்டுல நூத்தி இருபது வயசு வரலயும் ஒருத்தன் இருந்திருக்கிறான் சமீபத்துல ஒருத்தன் கிரிக்கெட்ல வந்து நம்ம நாட்டுல நாற்பது வயசுல போறீங்களா என் தாயாரே தொண்ணூத்தி எட்டு வயசு இருந்தாங்களே ஆமா அதற்குண்டான ஒழுக்கத்தோடு நாம இருந்தோம்னா இருக்க முடியும் ஆக மூவாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தார் திருமூல தேவன் ஒரு வருடம் தவம் இருப்பார் ஒரு நாள் கண்ணை விடுத்து ஒரு பாட்டு பாடி விடுவர் என்று வரலாறு நமக்கு தெரிகிறது இல்லமா ஆமா சிவசிவரன் சொல்ல இல்லையா தீவினை ஆளும் ஆனால் தான் சொல்லிவரும் அதையும் மீறி சொல்லிவிட்டானே ஆனால் அவனுடைய தீவினை போய்விடும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனங்கடன் தந்து முன்மொழிவிட்டும் தவனக்கடை முடித்தாம் ஒரு பச்சிலை என்பதை ஒப்பற்ற பச்சிலை வில்வம் என்று பொருள் கொள்வார்கள் இன்னொன்னு ஏதாவது ஒரு பச்சிலையை கிள்ளி வச்சுவிடு நான் வெளியூருக்கு போவேன் வெளியூருக்கு போனா பூசை செய்ய முடியாது என்ன செய்வேன் அப்படி சொன்ன நான் வெத்தில பாக்க போல்டையவன் வெத்தில் பாக்குலைய கிள்ள ஒரு சிவான் ஒரு இடத்துல வச்சு ஆமா அதுவும் நான் செய்ய தவறது கிடையாது யாவற்குமாம் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை பசுமாட்ட எங்க தேடிட்டு போறது யா! யாவ கைப்பிடி நான் பூவன் ஊர்ல இருந்த பன்னிரண்டு வயசு வரலயும் ஏவார பார்த்தாலைக்கு அருகாமையிலே எங்க வீடு எம் எம் தண்டமானதேசியனுடைய தாய் மாமன் அங்கே வாத்தியாரா இருந்தார் எம் எம் டி கூட கொஞ்ச நாள் அந்த ஊர்ல இருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன் அங்க ஒரு சாமியார் இருந்தார் மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு ஏ சுவாமிநாதா கோபாலே அப்படின்னு கூப்பிடுவார் அப்ப அவர் சாப்பிட உட்கார்ந்துருக்காரு அர்த்தம் இங்கிருந்து ஓடுவேன் ஒரு பிடி சோறை என் கையில கொடுப்பார் அது வாங்கி சாப்பிட்டதுனால தானே என்னவோ தெரியல தேவாரம் பட வருத்தப்படல சில பேர் நாம ஏன்டா தேவாரம் பண்ணு வருத்தப்படுகிற ஓதுவார்கள் இருக்கிறார்கள் யார் சொல்ல மாட்டேன் ஏன் சொத்து பாடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது என்ன பண்ண இருக்கலாம் அத பத்தி கேள்வி கிடையாது தான் செலவாகும் போகும் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொன்னார் ஒரு பெரியவர் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு நான் ஆனா கேப்பேன் ஐயா எனக்கு ஆயிரம் குடு ஐநூறு குடு நூறு குடுநூறுக்கரு தூக்கி எறியதுக்கு திருநாவுக்கருதரும் தூக்கி எறிந்தார் செல்வத்தை எல்லாம் வல்லற்பருமான எரிந்த என்று பாடுக்கிறார் என் கே கிடைத்தான் பே எரிந்திலும்னால் நீ கொடுத்த குணத்தை எரிகிறேன் அப்படி வள்ளற் பெருமான் தேவாரம் கிடைத்து நான் சந்தோஷப்படுறேன் அந்த சுவாமியார் கையில தான் அவர் சொல்லி கொடுத்த தேவாரம் முதல்ல முளைத்தானே எல்லாருக்கும் உன்னே தோன்றி இந்த தேவாரத்தை தான் சொல்லி கொடுத்தார் இரண்டாவதாக ஒண்ணு சொல்லி கொடுத்தார் திருவேயன் செல்வமே என்று தொடங்கும் பாடல் அப்புறம்தான் கொஞ்சம் படித்தேன் திருநாவுக்கரசு ஓதுவார்னு ஒருத்தருக்கு நிறைய படித்தேன் வேலாயுத ஓதுவாரு நான் தேவாரம் படித்தேனே இந்த பிறவி எனக்கு கிடைத்ததுன்னு நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் இல்லவா காரணம் என்ன அந்த சாமியார் கையில வாங்கினதுதான் வழியில திருப்பி விட்டதும் ஒரு சாமியார் தான் ஆமா நான் சினிமா பாடெல்லாம் பாடிட்டே கிடந்த பாடிப்பேன் பாட்டு தான் என்ன எப்படி திருப்புனா தெரியுமா அந்த சாமியார் நல்லா தாண்ட பாடுறேன் அப்படின் ஒய் நல்லா தாண்டா பாரு பரவாயில்லையே மாத பே அப்படின்னாரு எப்படி திருபுரா பாருங்க அவர் தான் தம்பிரான் அவரு இல்லாம போயிட்டாரே இப்போ யா அவர் சொன்னார் உன்னால தேவாரத்துக்கு நன்மை தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு என்ன முத்தறிவோடு சொல்லிருக்கார் பாருங்க தேவாரத்தினால் உனக்கு நன்மை உன்னா தேவாரத்துக்கு நன்மை சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது அப்படி ஒரு சாமியார் தான் என்ன திருப்பி விட்டார் எத்தனையோ வழியில திருப்பினார் அவர் என்று என்னை அதுல இது ஒண்ணு அந்த சாமியார் போது ஒரு கைப்பிடி அப்படி கொடுத்தருக்குமாம் செய்யாட்டி போனாலும் பேசும் போதாவது அமைதியா பேசு அன்போடு பேசு என்று சொல்லுகிறார் திருமுற இன்னொன்னு சொல்றாரு ஆத்த மனையாள இருக்கிற தப்பு விரர்மனை விளைதல் தப்பல்லவா அப்படின்னு உணர்த்துகிறார் திரும்புற வருஷத்துக்கு ஒரு தடவை பாட்டு பாடி வைத்த அவர் ஆத்த மனையாள காய்ச்ச பல பலா படத்துல தொலை ஒன் ஒண்ணு இவ்வளவு பெருசிடும் இல்லையா அந்த மரத்துல ஏறி பறிக்கிறது ஈச்சமரத்துல பற்றி ஒரு நூல் கூட இருக்காது அதற்கு போய் ஏங்கி கிடக்கிறாயடா பைத்தியக்காரா என்று நீதி சொல்ல அவர் தவறவில்லை பாத்தீங்களா ஆமா திருமூல திருமந்திரத்துல வருகிறது அத சொல்றாரு எம்பிதான் திருமூல அடியார்ப்படியே நாட்டம் தந்திக்கும் முடியற்படியே அம்பரா ஒருவரி பாடிவிக்கிறார் அவங்க போட்டு முப்பத்தஞ்சு பேர் போனான்னு வருது இல்லையா நம்மள்ட்ட ஆளு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படி ஒரு சிவனடியா இருக்கு ரூபாய் விற்குதுடா கிலோ இருபது ரூபாய் விற்கும் போது சிவனடியாருக்கு போட முடியுமா மனம் இருந்தால் மார்க்க உண்டும் இல்லையா ஆமா சாப்பாடு போட்டாரு பாருங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான் அவரு இல்ல சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருந்தாருக்கு சாப்பாடு போட்டாரு சிவனே வந்தான் கேப்பா சிவனடியா இருக்கு சாப்பாடு போடுறதாம எனக்கு போடுவியா போடுற சாமி ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்துட்டீங்களே போடுற அப்படி ஓய் எனக்கு சாப்பாடு நீ போட முடியாது தெரியுமா அடியார்களுக்கு போட்டி நீ உங்களுக்கு போடுறது என்னோட பசுமாடு இருக்கு ஒண்ணு அறிஞ்சு போடுறேன் போட அந்த பசு இல்லடா நரப்பசு ஆ நரப்பசுவா அதுவும் எப்படி இருக்கு தெரியுமா ஒரு குடிக்கு ஒரு பையன் ஒரு குடிக்கு ஒரு பையன் அவனை அம்மா பிடிக்கணும் அப்பா அறியணும் அறியும் போது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த கறி தான் சாப்பிடுவேன் இந்த இடத்துல மனைவிய கூட கொடுத்துருவான்னு சொல்லும் போது எளிதன் அதுவும் எனக்கு அருமையு எழுத இருக்கு போட்டுக்கேன்ட சரி நான் முத்ராபதியில் இருப்போம் சமைச்சு வச்சுட்டு கூப்பிடு வருகிறேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் இது தப்பு இல்லையா அப்படின்னு அதே கதையை நீங்க நல்லா படித்து அந்த பையன் பிழைத்து கொண்டான் என்று வருகிறது அல்லவா ஆமா கதையினுடைய இறந்து போற பையன் திரும்பி வந்து விடுகிறான் இதையும் நம்பத்தான் வேணும்னா தப்பு இல்லையா ஆமா இப்படி போட்டதுனால தான் சம்பந்தருடைய தேவாரத்தில் பாடுகிறார் அவர மலர்புன்னைமாந்த தேவாரத்தில் அவர் கிடைக்குமா பாட வந்தவர் பிள்ளையாருக்கு பாட்டு பாடல முருகனுக்கு பாட்டு பாடல அம்பிகைக்கு பாட்டு பாடல இந்த அடியாருக்கு பாடி பாடு வச்சிருக்கரசியா இருக்கும் அப்படியே குலத்திலையா இருக்கும் அப்படியே நாயன்மார்கள் சில பேர் அப்படி தேவாரத்தையும் வைத்து பாடக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் சிவனே ஒப்பார்கள் அவர்கள் என்று நாம எண்ணிக்கொள்ளும் இல்லையா ீர்கண்டியா லா ஒளி பூசியா வளர்ப்பே கிடம்யா ஆமா ஐடிகள் காடவர் நாயன பதினோராம் திருமுறையில் ஒரு பன்னிரண்டு பாடலோ பதிமூணு பாடலோ பாடி வைத்திருக்கிறார் அபூர்வமான பாடல்கள் ஒன்று எனக்கு நினைவு இருக்கிறது சொல்லுகிறேன் வரும் ஆமா நான் கூட அதுலதான் தொந்தரவுப்பட்டு இருக்கேன் நிச்சயமா வரும் இதை தேவாரம் ஒத்துக்கொள்ளுகிறது இத ஆமா நொந்து கொஞ்சம் வயசு நல்லா அப்படி இருக்கும் வயசாக இருக்கும் போது அவன் நொந்து இருமா நொந்து நடந்துறான் அவரை நடக்கிறான் கையில கோப்படுத்த கண்ண நினைப்பா கண்டு பார்க்க முடியாது மூச்சு விட நினைப்பான் மூச்சு விட முடியாது வாய்நாள பேச நினைப்பான் பேச இயலாது அவன் ஒரு நாளைக்குத்தான் வருமான ஒரு நாளைக்கு தான் வருமான நம்மகிட்ட இருக்கிறவன் பூரா எமனிலையும் கொடியவன் ஆமா யொயோ யோ பாடுத்துறது தெரியுமா எவனை விட கொடிய அவ ஒரு நாளைக்குதான் வருமா நேரம் வந்தா புத்திட்டு போயிடுவான் பம்பே கிடையாது நல்ல பாம்பு மாதிரி ஆமா சொந்து ஐயாரு வாய்ப்பு அப்படி சொல்லிவிடு இது ஐயடிகள் காடுவதும் எழுதி வைத்திருப்பாடு பாட்டோ இருக்கிறது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடு கிடையாது ஆமா ஐயடிகள் நடுமாறு நடிகார்கும்டியின் முறை கொண்ட தம்ம வளம் பொன்னறிக்கே மனம்பெச்சப்படுனிக்கடியே பதல் தூண்டவேம் பொப்புறிக்கடியே அவர் சிலந்தி என்று பேசப்படுகிறார் தான் சுந்தரமுத்து தந்தையார் காதலன் தான் திருத்தொண்டி அவர் என்பது இந்த திருத்தொண்ட தொகையைத்தான் அவர் சந்திசைக்கு வந்தார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அதனாலே தான் நான் இந்த திருத்தொண்ட தொகையை உங்கள் முன்னிலே ஓதி காட்ட வேண்டும் என்று சொன்னேன் சுதரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூர் ஆண்டவன் உத்தரவுப்படி திருநாவலூர்ல வந்து மறந்தார் அந்த ஊர்ல நாவல் மரம் தான் தலவருஷம் பனை மரத்தை தலைவருஷமாக கொண்டது பனையூர் ஆலமரத்தை தலைவரு ஆலங்காடு தலைவருச்சமாக கொண்டது தர்பாரண்யம் அடியாக தான் அப்படி அந்த நாவலூர் என்பது நாவல் மரத்தின் கீழ சிவன் நாவலூர் என்று பெயர் அந்த ஊர்ல கோயில் பூச பண்ணுகிறவர்கள் சிவாச்சாரியார் அவர்கள் பிராமணர்கள் அல்ல மறுபடியும் ஒரு தடவை கோயில்ல பூசை பண்ற குருக்கள் அவர்கள் சிவாச்சாரியார் அவர்கள் பிராமணர்கள் அல்ல ஆனால் இன்றைக்கு அவர்களோடு இவர்கள் சேர்ந்து கொண்டார்கள் போட்டு போதும் அது அப்புறமா பார்த்து பார்க்க வேண்டாம் விட்டுற அந்த சிவாச்சாரியார்கள் கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்க மாட்டார் எப்படி பரமசிவ ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரோ அதுபோல சிவாச்சாரியார்ல கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அப்படின்னு விட்டுருவோம் ஆமா அவர்களுக்கு சிவாச்சாரியார்னு பேர் சாம்பசிவ சிவாச்சாரியார் அப்படித்தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் கபாளி குருக்கள் அப்படிதான் இருக்குமே தவிர மறந்தும் போய் இருக்காது இன்னைக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா சரி விட்டுறேன் ஆக திருநாவரூர்ல கடையனார் அப்படின்னு ஒரு சிவாச்சாரியார் கடயம் என்பது சிவனுக்கு பேர் அவருக்கும் நிச்சயஞானியார் அவனு பேரு அவங்க சுந்தரமுத்து நம்பி ஆறு சின்ன பேர் சின்ன பிள்ளையில பேர் இவர் சின்ன பிள்ளையில விளையாடிக்கும் போது இவருடைய பேர் அறிவை பார்த்து தெய்வ வடிவை பார்த்து அந்த நாட்டை ஆண்ட அந்த திருநாவலூர் என்பது எங்க இருக்கிறது பண் அருகாமையில இருக்கிறது இருக்கு இப்போ திருநாவுக்கரசர் பிறந்த திருவாமூருக்கு அப்புறமா இருக்காது ஆண்டா நரசிங்க முனையர் என்று ஒரு குறுநில மன்னன் அவர் இவருடைய பேர் அருளை பார்த்து இவரை தன்னுடைய வளர்ப்பு மகனாக வளர்த்து கொண்டிருந்தார் அச்சா சரி அது எங்க சொல்ல மணி விட்ட இருக்கா அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் நான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் சரி எங்க இருந்தாலும் சரிதான் சூரியன் பூஜை செய்த ஊர் அது அங்கே ஒரு வேளாளர் குலத்துல ஒரு பெண் பிறந்தார் அவருக்கு சங்கிலி நாச்சியார் ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு திருவாரூர்ல பிறந்தார் அவனுக்கு பறவை நாச்சியார் பதிலார் குலத்துல பிறந்தார் சொல்றார் அது அதை விட்டுடுவோம் அது அது வேண்டப்படாது அப்படி விட்டுவோம் அங்க பிறந்தார் ஆக இந்த இவருக்காக பிறந்த பெண்கள் ஞாயிறையிலையும் திருவாரூர்லயும் இருக்கிறார்கள் இவருக்கு நடுமத்திலே என்ன பண்ணினார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள் சிவாச்சாரியார் ஒரு சிவாச்சாரியார் அவருடைய பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தார்கள் சிவன் பார்த்தான் என்னடாது இவனுக்காக பறந்த பெண்கள் ரெண்டு பேர் இருக்கா அவளை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறான் இத தடுத்து பண்ணுமே நாம அப்படின்னு வந்தாங்க. கல்யாணம் நடக்கிற போற வேலையில ஒரு கிழ வடிவத்துல வந்தான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறுல ஐந்து இடத்துலயும் ஆறு இடத்திலயோ வருகிறான் சிவன் கிழ வடிவ கிழ வேதியர் வடிவத்துல எல்லாரும் சிவனை தேடி ஓடினான் சிவன் சுந்தரரை தேடி ஓடுகிறான் ஆமா அவர் பாட்டை கேட்கறதுக்காக வேண்டி ஓடுறான் இங்க வந்தது ஒரு காரணமும் தான் கல்யாணம் நடக்க போகுது இந்த நம்பி ஆர் உரம் எனக்கு அடிமை அடிமையிட்ட சொல்லாம அடிமை ஆண்டானிட்ட சொல்லாம கல்யாணம் செய்யாம அப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு ஆண்டான் சொல்லி அவன் பணம் கொடுப்பான் அப்பறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இருந்த நாடுதான் இது இன்னைக்கு ஆண்டான் கிடையாது அடிமையும் கிடையாது ஆக இவரை சொன்னாரு கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணக்கூடாது கேட்டுவிட்டார் இவர் டிவரத்துல இருந்த சுந்த கே எனக்கு அப்படின்னு உன்னை அப்படின்னாரு அவர் கொடுக்கல குடுங்கி வாங்கி கழிச்சு போட்டார் வாங்கி வாங்கி படிச்சிருக்கலாம் அதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம் அதை கிழித்தது தப்பு கிழிச்சு சத்தம் போட்டான் வந்த கிழவன் பஞ்சாயத்துல கொண்டு தீர்ப்பு விடப்பட்டது தீர்ப்புல இந்த சுந்தரன் இந்த கிழவேதிய அடிமை அப்படி தீர்ப்பு ஆயிடு சிவாச்சாரியார் குளத்தில் பிறந்த ஒரு பையன் அரசனால் விளக்கப்பட்டவன் எங்கோ கடந்து ஒரு கிழிசல் வேட்டிய கட்டிட்டு வந்திருக்கிறான் அவன் சாப்பிட்டானா சாப்பிடுலையா அவனுக்கு சொத்து இருக்கா இல்லையா இவனை பார்த்தா இவனே பிச்சைக்கார மாதிரி இருக்கான் அவனுக்கு இவர் அடிமைன்னு சொன்னா அவனுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்தவனும் வேட்டியை துவைச்சு கொடுத்தாவனும் தலைவிதியா இதுதான் பஞ்சாயத்து நாலு பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டான் அதை மாற மாட்டார்கள் இப்பவும் இருக்கு இருக்கும் போது கூட இருக்கிறது ஆமா தீர்ப்பாயிட்டு மூர்த்தி ஆச்சரியம் சுந்தர மற்றது என்ன சொல்றார் ஒரு ஆவணத்தை காட்டித்தானே இவர் எனக்கு அடியார் இல்லாமல் சொல்லலையே பத்திரம் என் கையில் இருக்கணும் போதே வாதாட முடியல இன்னைக்கு எனக்கு தெரியும் எனக்கு வேண்டிய மிருதாரன் ஒருத்தான் விட்டுற அவன் வீடு அவனுக்கு இல்லை நாய் போச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கையில பத்திரம் இருக்கிறது அடிமைனு தீர்ப்பாயிட்டு ஒத்துவிட்டார் சுந்தரர் எப்பவோ ஒரு இடத்துல துணாத்துக்கு போகும்போது சொல்றார் இந்த கொடுமைக்கார பரமசிவன் இப்படி ஒரு ஆவணத்தை காட்டி அரச பரம்பரையில வளர்ந்த என்னை ஆண்டியாக்கி விட்டான் அப்படின்னு வையல அற்புதமான பழ ஆவணத்தை காட்டி எனக்கு சிவனுக்கு அடிமை செய்ய வைத்தானே அற்புதம் நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கிறேனே பாட்டா பாடி வைக்கிறார் கத்மகத்தினை வரையை காமகோவனை எப்போதுமே இந்த கல்யாணத்தில் நடந்தது மாத்திரம் ஒருத்த மறக்கவே மாட்டான் ஆமா நிச்சயம் இவருக்கு அந்த நினைப்பு இருக்கு இல்லையா காமகோவனே கண்பவானே பெண்ணை நல்லூரில் அற்புதமான பழ ஆவணத்தை பழ ஆவணம் அவங்க தாத்தா எழுதி கொடுத்தது போல அவங்க அப்பா கூட எழுதி கொடுத்தது காத்தி அழுது கொண்ட சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கும்போது படித்தேன் பின்னால அதை நான் திருப்பி பார்க்கும் போது இசை என்ன மாதிரி பொதிஞ்சு கிடக்கு தெரியுமா கடவுளே கடவுளே இருக்கிறதிலேயே இப்படி இருக்க தொலைஞ்சு போனதெல்லாம் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருந்திருக்கும் இத வச்சுக்கிட்டே இன்னைக்கு தமிழ் சச்சங்கம் கூத்தாடுது நாற்பது மாதத்துல எங்களுக்கு ஓதுவார்கள் தான் அடிப்படை சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பதியம் இருந்தது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சங்கத்துக்கு தலைவர் ஆகாயத்தில பறந்தே போயிருப்பார் அந்த பதியம் போரா அற்புதா அடியனா என்ன நட்புதே மறந்து ira nanana ka dana hala tadari na சொல்லு என்னை அடியாக ஆக்கொண்டது அந்த ஆவணம் என்று எப்பவோ திருவிழாத்துக்கு போனவர் பாடிவிக்கிறார் அடிமை என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது அங்க இருக்கிறவர்கள் ஊர் என்று இந்த பத்திரத்தில் இருக்கிறது பித்தனுக்கு அடிமை அப்படின்னு எழுதியிருக்கிறது இந்த திருவண்ணை நல்லூர்ல வீடு இருக்குறான் அவனுக்கே தெரியல இருக்க வீடு எங்க இருக்கு தெருவில் அடி நிட்டு இத்தனை அடி அகலம் அப்படின்னு அவனு கணக்கு இருக்கும் அல்லவா அவன் கேக்குறான் வேதியரே இந்த ஊர் சொன்ன வீடு எங்கையா கேட்டான் தெரியாதா தெரியாது ஒருத்தரும் கூட அவர் யார் தொடர்ந்து போக முடியும் தொடர்ந்து போக முடியும் ஒருத்தர் தான் பின்னாலே போனார் ஆமா அதையும் பின்னாலே போக முடியும் சுந்தரன் ஒருவனை தவற அப்படிங்கிறார் போனார் கோயில்ல போனார் காட்சி கொடுத்தார் அதுதான் தெரிஞ்சது இருக்கு என்னை பாடு பாடவா பாட்டு தெரியாதே அப்படின்னாரு என்னடா தெரியாதுன்னு சொல்றா என்று சொன்னா எல்லவா பாடு அப்படின்னு ஒரு வரி எடுத்து கொடுத்ததான் பதினாறாயிரம் பதியம் வந்தது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பாடல் பாடினார் என்று வரலாறு பாடல் தான் இருக்குறதே நமக்கு பார்க்க முடியல பத்தி நமக்கு நாம கவலைப்படலாம் என்ன கிடையாது ஒருத்தன் தான் கவலைப்பட்டான் ஐயோ கடவுளே இவ்வளவு எங்க போச்சு நடராஜா கருத்தான் நடராஜா பெருமான் சொன்னார் வருத்தப்படாதே உனக்கு வேண்டியதை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் கடவுளே அந்த தீர்ப்பை சொல்லிவிட்டான் உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் கொடுத்து வைத்தது அவ்வளவுதானா சேகரித்து கொடுத்தான் மகா வல்லமை அடிமையாக கொண்ட சோழன் என்ற பட்டம் பெற்றவன் சிவனடியானாகவும் இருந்தான் கோயிலை கட்டினான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் கிடையாது அருடா அருளா அருளா அருளாளா பெருமாரி அருடா நிச்சா காலத்தில் ஒரு தகரா ஒண்ணு வந்து தெரியுமா உங்களுக்கு சுவாமி மலை என்பது கும்போணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி அதுதான் சுவாமி என்று தமிழ் புலவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் திருப்பூரை எடுத்து போட்டாங்க போட்ட போது காவிரியின் வடகரையில் இருக்கிற சுவாமி மலை என்று வந்துவிட்டது அப்ப நமது பெரியவர்கள் பாடி வைத்தது தமிழ்நாட்டுக்கு போயிருக்கும் அந்த தகராறு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதாட்டா விட்டுருங்க அதைத்தான் சொல்றார் வெண்ணை நல்ல ஒரு வேறு அடிமையா என்று சொன்னது என்னுடைய கருத்து ஒரு பெரிய பணக்காரன் பிராமணன் இருந்தார் அவனுடன் அடிமையாக சில பிராமணர்கள் இருப்பார்கள் அல்லவா இல்லை சொல்ல முடியாதே கிருஷ்ணமூர்த்தி ஐயர் நான் சொல்வது சரிதானா இருக்க விளக்கேற்றினாரே இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயர் ஒரு பணக்காரன் ஒரு கருண் அந்த வேதியன வேதியன் இருக்க முடியும் அல்லவா ஆனால் இந்த சிவவேதியன் அடிமையாக இருக்க மாட்டான் சிவனுக்கு தவிர வேற அவன் அடிமையாக இருக்க மாட்டான் அதுதான் குருக்கள் சிவாச்சாரியார் இந்த சாம்ப சிவா சிவாச்சாரியார் அன்னூர் அன்னூர்ல ஒரு பெரிய படித்த சிவாச்சாரியார் ஒருத்தர் திருவாவதுறையில் ஒருத்தர் இருந்தார் சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் இவருக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் என்றுதான் அங்கே பொருள் என்று நான் நினைக்கிறேன் சொல்ல முடியுமா சொன்னார் தெரியுமா ஒரு தடவை இல்லை என்று சொன்னதற்காக அந்த பாபம் கழிய வேண்டி பத்து தடவை சொன்னார் வேயார் சென்றார் உனக்காலாயி அல்லேன் எனலாமே எனலாமோ என்பதுதான் இலக்கணப்பணியே எனலாமே என்று இருக்கிறார் मन ने मरावादी निरखिले मन ने मन पौले महिराली वैरम में बदन दी किन्नर ने तलवार बंधी नमोरा प्रयुले ने उनाकाड़ा इनील्ले निलामू எனலாமே முடியே நீ பெறவே முவேன் பெற்ற மூர்த்தி ஒளியே வர பொயே உரக் பேரி குளிபொளி ரெடியார் பெண்ணை தன்னார் வண்ணை நறுரறு துரை உள்ள அடிகே உனக்கடாலக் கிணியalle ஆதம்பனிவர்கள் வருந்தமது மணியாய் ஆதம்போளான் हरिனே நறுளாளா தாதார் பெண்ணை தன்னார் வண்ணை நறுரறு துரை உள்ளாடி உனக்கடாலாயின்றலே எனலாமே இடத்தில் சொல்லுகிறார் உனக்கு அடிமைதான் உனக்கு அடிமைதான் என்று ஒரு தடவை போக பத்து தடவை சொல்லுகிறார் உனக்கு வருகிறது திருவாரூருக்கு போனார் அங்கேதான் திருத்தொண்ட தொகை பாடுகிறார் அதை நான் இப்பதான் சொல்லி இருக்கணும் என்னுடைய அவசர புத்தி அதை சொல்லாமல் விடுபட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்தில்தான் அதை நான் முதல்லயே சொல்லிவிட்டேன் ஆமா ஆக திருவாரூருக்கு போகிறார் அங்கதான் இந்த இரண்டு பெண்கள் ஒருத்தி அங்கே பிறந்திருந்தாள் என்று சொன்னேன் அவளை திருமணம் செய்து கொண்டார் என்று நான் விட்டு விடுகிறேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முக்கியமான பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தேன் இப்ப இதுவரையிலையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இப்ப முக்கியமான பகுதி என்று நான் நினைப்பது திருவொட்டியூர்லேருந்து மறுபடியும் அவர் திருவாரூருக்கு போகிறார் இந்த பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தது திருவொட்டியூருக்கு வருகிறார் மற்றொரு பெண் இந்த ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்திருந்தாள் அவளுக்கு பேர் சங்கிலி என்று பெயர் வேளாள பெண் அவள் அவள் என்று நான் சொல்லுவது தவறு ஆனா சேக்கிரார் பெருமான் அவள் இவள் என்று சொல்லவே மாட்டார் மங்கையரசி வந்தாள் என்று சொல்ல மாட்டார் மங்கையுக்கு அரசு யார் என்றுதான் சொல்லுவார் இருவகுதி போட்டு தான் சொல்லுவார் நான் தவறா சொல்றேன் அவளதான் ஆக இந்த பெண் ஞாயிறு என்ற ஊர்ல இருந்தாள் அவளுக்கு அவள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவள் அவள் சேக்கிலார் பெருமான் அந்த பெண்ணை சொல்லும் போது தவத்து சங்கிலி கேள் அப்படி தவசிரேஷ்டனாக இருந்திருக்கிறாள் அந்த பெண் ஆனால்தான் பெருமான் சொல்லுவார் சாரும் தவத்து சங்கிலி கேள் என்று சொல்லுகிறார் தவம் சார்ந்து இருக்கிறதா அந்த பெண்ணு கிட்ட ஆமா அவளுக்காக ஒரு மணாளன் பார்த்தார்கள் இந்த மணாளன் இவட பெண் பார்த்துட்டு வீட்டுக்கு போனா போன உடனே இறந்து போட்டான் நல்லா இருக்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தாலுமே ஆயிரம் ஆயிரம் போய் சொல்லி திருமணம் செய்யும் அப்படின்னு நாட்டு வழக்கில் இருக்கு ஆயிரும் பொய் சொல்றதெல்லாம் நிஜத்தை சொன்னாலே நடக்கல பொய்ய சொல்லி என்ன நடக்க போனா இருக்கா இந்த பெண் என்ன சொல்லிவிட்டா நான் சிவனிய சிவனடியார் ஒருவனுக்குத்தான் உரியவள் அவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் நான் வீட்டில இருக்க மாட்டேன் என்னை திருவற்றி ஊர்ல ஒரு கன்னி மாடம் அமைத்து என்னை அங்கே வைத்து விடுங்கள் அந்த சிவனடியாக வரும்போது நான் அவனை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தாள் சுந்தரர் அந்த ஊருக்கு வருகிறார் இந்த சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார் இந்த முன்னைய வினையை கூட்டுவிக்கிறது முன்னே வினைப்படிதான் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார் ஒரு பெண் கல்யாணத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியாக ஒரு பாட்டு இருக்கிறது அதுல என்ன சொல்லுகிறார் ஒரு மனத்தை சிதைவு செய்து இருமணத்தை கொண்டருடைய பல்லாடன் என்று சொல்லுவார் அவரை ஆக அந்த சங்கிலி நாச்சியாரை இவர் சிவனுடைய திருவருவினால் மனம் செய்து கொள்ள இருக்கிறார் அந்த பெண்ணை பார்த்தார் அந்த பெண்ணு கிட்ட நேர போய் கேட்கல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல அந்த பொண்ணு இவரை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல சிவனு கிட்ட போய் கேட்டார் இந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி குடு அப்படின்னு கேட்டார் சிவன் அந்த பெண்ணை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது அந்த திருமணம் எப்படி நடைபெற்றது அதனால இவருக்கு வந்த இடர்பாடுகள் என்ன நன்மைகள் என்ன என்பதெல்லாம் மணி பன்னிரண்டு ஆகிறது அடுத்த மாதம் பார்ப்போம் என்று நான் எண்ணுகிறேன் இதுவரையிலும் நான் இந்த ஒன்னரை மணி நேரம் சொன்னதெல்லாம் பெரிய புராணத்தின் அடிப்படையிலே தான் சொல்லியிருப்பேன் சொன்னதுல கொஞ்சம் முன்ன பின்ன தவறாக சொல்லியிருக்கவும் கூடும் உங்களுக்கு சரியான விளக்கம் இதற்கு தேவை என்றால் பெரியதி அதனை படித்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்னது ஒரு என்ட்ரன்ஸ் கிளாஸ் மாதிரி தான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த மாதம் அந்த திருமணம் எப்படி நடக்கப்பட்டது அதனால் சுந்தரர் என்னென்ன அனுபவித்தார் என்பதை அடுத்த மாதம் பார்த்துக் கொள்ளுவோம் பலமும் தேவாரத்துக்கு வருகிற கருத்துக்களைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் பெரும்பகுதி நான் விட்டு அந்த போக மாட்டேன் போயிருந்தால் அதனை வேண்டப்படாது என்று விட்டுவிடுங்கள் என்று சொல்லி பஞ்சாட்டம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்ளுவோமாக ஓம் நம சிவாய Om Jai Shiva Jai Namo Om Namati Baba Om Namati Baba Jai Jai Namo Namo Shiva Jai Jai